வணக்கம் மார்ச் பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சூரிய சக்தி மூலம் கடல் நீரை குடிநீராக்குவதற்கான சோதனை மையம் சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு இண்டியன் ஸ்டாண்டர்டு ஐஎஸ் செவன்டீன் தௌசண்ட் எயிட்டி ஒன் எனும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தர நிர்ணயம் பயோஜெட் எரிபொருளோடு தொடர்புடையது மூன்று ஜனவரி 24 நான்கு அன்று புதிதாக நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட INS கோஷா கடற்படை விமான தளம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் அமைக்கப்பட்டுள்ளது நான்கு பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ஆவின் பால் விற்பனை தொடங்கப்பட்டுள்ள வெளிநாடு கத்தார் ஐந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சரசுதி சம்மான் விருது இரண்டாயிரத்தி பதினேழு விருது பெற்றுள்ளவர் யார் இரண்டு மத்திய அரசு புதிதாக உருவாக்கியுள்ள சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்த பிரபந்தன் புரஸ்கார் விருது வழங்கப்படும் துறை எது மூன்று பிஎஸ்எல்வி சி ஃபார்ட்டி ஃபோரின் மூலம் செலுத்தப்பட்டுள்ள நாட்டின் எல்லைப் பகுதிகளில் கண்காணிக்கும் செயற்கைக்கோளின் பெயர் என்ன நான்கு மத்திய அரசின் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் எனும் திட்டத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சென்றதில் முதலிடம் பெற்றுள்ள தமிழக மாவட்டம் எது ஐந்து தமிழக அரசின் இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் செய்யப்பட்டுள்ள முன்னூற்றி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலம் வரவுள்ள முதலீடுகளின் மொத்த மதிப்பு எவ்வளவு மீண்டும் சந்திப்போம் நன்றி